வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா இளம் இதயத்திற்கு எல்லாம் விளையாட்டுத்தான் ஆம் இளம் இதயத்திற்கு எல்லாம் விளையாட்டுத்தான் என்கிறது இத்தாலிய பழமொழி